தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எதை பார்த்து கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அநேக நாளாய் நாம் தேவனிடத்தில் கேட்டு ஆசீர்வாதங்கள் வர தாமதிக்கிறதன் காரணங்கள் என்ன ஆசீர்வாதங்கள் அடைவதற்கு நம்மிலிருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து தெளிவான விளக்கம் கொடுக்க வருகிறார் புதிய எரிசுலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் இந்த தெய்வீக சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் இந்த பிரசுத்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்தில ஆண்டவராய் தேவனை நாம் தொழிலை ஆராதித்து சேவிக்க அவருடைய அன்பிலே கலிகூற தேவன் நோக்கி தந்திருக்க நல்ல கருமைக்காக நாம் தேவனை வாழ்த்துவோமாக இல்லையில விதமான சீர்பெட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது பாக்கியசாலிகள் இல்லையிலயா உலகத்தின் பார்வையில நான் குறை உடையவர்களா நெருக்க உடையவர்களாக இயலாதவர்களா இல்லாதவர்களா முடியாதவர்களா இருக்கலாம் ஆனால் கத்துடைய பார்வையில நாம் எல்லாரும் பாக்கியசாலிகளாக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அலையலையா இந்த ஆத்மீக கண் தளக்கப்பட்டவர்களுக்கு தான் இது கூடுதலாக தெரியும் அந்த பாக்கியத்தை நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக அலையலோயா இந்த நாளிலும் கர்த்தன் அவருக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகளை நாம் ஜபத்தோடு கேட்டு அவைகளை நாம் நிறைவாகி பெற்றுக்கொள்ள கர்த்தன எல்லோருக்கும் அனுக்கரகம் செய்வாராக அலையலோயா ஆண்டவராகிய தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார் அவர் எங்கே பார்க்கின்றார் அவருடைய பார்வை எவனமாக இருக்கிறது என்கிறத நாமும் கவனித்து அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ள நமக்கு கிருபாராக ஒன்று சாமுவலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் பார்க்கின்ற பிரகாரம் நான் பார்த்த மனுஷன் முகத்தை மனிதன் முகத்தை பார்க்கின்றான் கர்த்தரோதயத்தை பார்க்கிறான் ஹலோ இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை ஆசிர்வதிக்க அவர் பார்க்கிற இடம் இருதயத்தை என்று நாம் காணுகிறோம் மனிதனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் வெளித்தோற்றத்தை அல்ல பரவசத்தை அல்ல நம்முடைய பாடல்களை அல்ல நம்முடைய கைத்தாளங்களை அல்ல அதெல்லாம் ரெண்டாவது அதாவது அவர் பார்க்கின்ற இடம் நம்முடைய அந்த இருதயத்தை பார்த்து அதற்கேற்ற பிரகாரம் கத்தரமை ஆசீர்வதிக்கின்றார் அண்டவராகிய தேவன் சாமுல் திருக்கனிடத்தில் சொன்னார் சவுல் எனக்கு பிரியமில்லாதனுடைய வார்த்தை அவன் மீறிவிட்டபடியினால அவன் என்னுடைய கற்றளைகளுக்கு கீழ்படியாமல் காண்பிக்கின்றபடியினால் அவனை தள்ளி அவனுக்கு பதிலாக ஈசாயின் ஒருவனு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் சொல்லுவேன் சொல்லுவேன் அந்த மனிதனை எட்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று வாசாட்டமாக பெரிய ஆளுக்கு இசவேலின் மேல் ராஜாவாக அபிஷேக ஆண்டு சொல்லியிருக்கிறார் அது அப்படினாலே என்னுடைய மகனை அழைத்துவாய் என்று மூத்த மகனை அழைத்துக் கொண்டு வந்தார் அவர் பார்ப்பதற்கு நல்ல வாட்டசாட்டமாக அதாவது நல்ல தேஜஸ் பார்ப்பதற்கு அழகுடையவராக அதாவது மக்களை ஆளும் ஒரு நிலைமைக்கு ஒரு தகுதி உள்ளார் தேவன் பார்க்கிறது வேறு வகையாக இவருக்கு சாமிகளுக்கு பார்த்தவுடன் ராஜதோரணி அபிஷேகம் கூட எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அறிந்தவர் அவரை அபிஷேக உடம்பை நான் பார்க்கிறது வேறு இடம் மனிதன் முகத்தை பார்க்க நானும் பார்க்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாயிருக்க வேண்டும் அசுராத்தை பெறுகிற வழி ஒரு மனிதன் பாம்போல உட்கார்ந்து கொண்டிருப்பார் மற்றவர்கள் அதாவது பார்ப்பதற்கு ரொம்ப பக்திமான போல வெளிப்படையாக காண்பார்கள் ஆனால் கர்த்தர் அங்குதான் பார்ப்பார் அந்த பாவம்போல் இருக்கலாம் பாருங்க அவருடைய இறுதம்தான் ஆசிர்வாத பெறுவதற்கு தகுதியாக இருக்கும் இப்ப அந்த கால்வாய்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு தண்ணி திறந்து விடுறதுக்காக டேம்ல இருந்து தண்ணி திறந்து உடனே தண்ணி எங்க போகும்போது இல்ல தாழ்ம தாழ்வையா தாழ்வான இடத்துக்கு எங்கே பள்ளமா இருக்கிறதோ அங்கேதான் தண்ணி ஓடி பாயும் அங்கேதான் வேகமாக செல்லும் அதிக தண்ணீர் அங்கேதான் செலுத்தப்படும் என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல ஏழு குமாரர்களையும் கொண்டு வந்து காண்பித்தார் ஏழு பேரையும் பார்த்து ஒருவராக கொண்டு வந்து நிறுத்தி இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை ஏழு பேரும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அப்படி என்றால் சாமர்ச்சியா இருந்தது அப்படி என்றால் அதாவது அபிஷேகம் காண்பித்தாகி விட்டது இன்னும் யாராவது பையன் ஒருவன் ஒன்று ஆடு மேய்த்து ஆடு மேய்க்கிற யாரு மேய்ப்பாரு ஒன்றுக்கு தகுதியில் ஆறுவள்தான் ஆடு மேய்க்கு அஞ்சாறு ஆட்டை பிடித்து காட்டுல விட்டுருவாங்க காட்டுல ஒரு ஆடு மேய்த்து ஒரு சின்ன பையன் கூட்டிட்டு கூட்டிக்கிட்டு வந்த உடனே கத்தர் சொன்னார் இவன் தான் இவனை அபிஷேகி இல்லையிலா கர்த்தர் பார்க்கின்றார் அருமையானவர்களை கூடி வந்திருக்கிறார் மற்றபடி என்று ஆண்டவர் விரும்புகின்றார் தேவனுக்கு மய்மை உண்டாததாக இரண்டு பேர் ஜபம் பண்ண சொன்னார்கள் தேவாலயத்திற்கு ஒருவன் ஆயக்காரன் ஒருவன் பரிசேகர் என்று நாம் காணுகிறோம் இந்த ரெண்டு பேரும் போய் தேவாலயத்துக்கு முன்னால் நின்றார்கள் தன்னுடைய நீதிகளெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நாம் காணகின்றோம் பார்த்தார் அந்த ஆயக்காரன் வானத்துக்கும் தன்னுடைய முகத்தை எடுத்து பார்க்க துணியாமல் ஆண்டவரே பாவியாகிய மேல் கிறமையாயிரும் என்று தன்னை தாழ்த்தினான் அவன்ல்ல இவனைய நீதிமான வீட்டுக்கு திரும்பி சென்றான் இவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது அறுபடி நாள் அருமையான கத்திர பிள்ளைகளே தேவாலயத்துக்கு நான் வந்திருக்கின்றோம் தேவாலயத்தில் வந்து நம்முடைய எல்லா இடம் கர்த்தர் பார்க்கிறார் தேவளுக்கு மய்மை அருமையான தேவைய பிள்ளைகளே ஆண்டோட ஆசிர்வாதம் பெறுவது யார் கர்த்தர் ஓவருடைய பார்க்கிறார் மேடாங்க தண்ணீர் செல்லாது ஜ இருங்கள் இது தேவாலயம் இது வெறுமையாக இவ்வளவு பொழுதுபோக்கு கத்துடைய நன்மையான இவுகளை பெற்றுக் கொள்ளும் எது ஆனபடினா ஆண்டவராக சொல்கிறார் மனிதன் பார்க்கின்ற பிரகாரம் நான் பார்க்கிறது மனிதன் முகத்தை பார்க்கின்றான் வெடித்தோற்றத்தை மனிதன் பார்க்கின்றான் நானும் இருதயத்தை பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறபடி ஒன்பிண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள யாக்கோபை பட்சபாதம் உள்ளவரா பாகுபாடு உள்ளவரா ஆண்டவராகி தேவன் ஒவ்வொருவருடைய பார்க்கின்றார் அவர் அவர் எங்கே பார்க்கிறால் இருதயத்தை பார்க்கிறது மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திர நம்மை கருத்தர் வேண்டும் அங்கே எனக்கு கத்தர்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன என்றால் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் நல்ல ஆலோசனை பெரியவர்கள் சொல்லும் போதகர்கள் குறுக்கள் சொல்லும் அந்த ஆலோசனையை காது கொடுத்து கேட்க வேண்டும் புதிய அதாவது குணசாலியான ஸ்திரீனுடைய விலை என்னதான் முத்துக்களை பார்க்க விலையேறப்பட்டது குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி இருக்கின்றது ஆனப்படினால இந்த முத்து எப்படி உழைகிறதா தூத்துக்குடிக்கு முத்து நகர் என்று ஒரு பெயர் உண்டு முத்துநகர் கடல்ல முத்து உழைகிறதுக்கு மைமை உண்டாவதாக என்றால் அதாவது இந்த கடலில் உள்ள நத்தைகள் இருக்கிறது அல்லவா சுப்பி அவைகள் மழை பெய்யும் போது தன்னுடைய ரெண்டு தோட்டம் எப்படி பறந்து வானத்துக்கு நேராக வைத்துக் கொண்டிருக்குமா மேலே இருந்து விழுகிற பனித்துளி அதுக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள தோட்டுக்குள்ள விழுந்த உடனே மூடிக்கொள்ளுமா மூடி வைத்துக் கொள்வா கொஞ்ச நாளில் அது மாறி விடுகிறது என்று சொல்லுகின்றார்கள் தேவ சோபத்தில் விழுகிற பனித்துறங்கி வருகிற கற்றுடைய கௌரவாய் கேட்டு அவைகளை உட்கொள்ளும் அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் முத்துக்களை பார்க்க விரைவேறப்பெற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்று வேதமும் அப்படித்தான் சொல்லுகின்றது ஆனபடினால கேட்பதற்கு கேட்கறதற்கு தீவிரமாக இருங்கள் என்று பக்தனாகியோசனாகியோபம் நிறுவத்தில் எழுதியிருக்கின்றோம் தேவசத்தில் வரும்போது பிள்ளைகளே கிடைக்கை என்ன என்றால் மலைத்தொழிகளைப் போல அவைகள் உங்களுக்குள்ளே உங்களுடைய இருதயத்திற்குள்ளே வரட்டும் அதாவது கத்துடைய வார்த்தை சொல்லும்போது காதை அடைத்துக் கொள்ளாதீர்கள் காதை கேளுங்கள் மனிதர் சொன்னார் ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறது காது எல்லாருக்கும் இருக்குல்ல எல்லாருக்கு காதிருக்குது விருத்த சேதன் மூல காது நமக்கு வேண்டும் கத்தோட வார்த்தையை கேட்கக்கூடிய காது நமக்கு வேண்டும் கத்திய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அவர்கள்தான் பெரிய ஞானிகளாக பெரிய மனிதர்களாக மாறி விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் அதுபடினால் அதாவது வருத்தேன் யாக்கோவை சிநேகித்தேன் என்று தேவருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அதை நாம் சொல்லிக்கொண்டு வருகின்றோம் நம்மிலேயும் அதாவது பேருக்கு நாம் ஆராதித்துக் ாலும்மக்கு தெரியும் ஒரு வீட்டில் இருந்தார்கள் என்று ஒரு பேர் ஒரு சகோதரி பேர் மார்த்தாள் ஒரு சகோதரி பேர் மறியாள் இந்த மூன்று வாலிவு பிள்ளைகள் இந்த மூன்று பிள்ளைகளை மேலேயும் கர்த்தர் மிகவும் அன்பா இருந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் ஆண்டு ஒரு சோதரிகிறேன் தேவனுடைய பருசு நாமத்திரு மையம் வாசிய 11 பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஏறாவது ஒருவர் வாசிக்கலாம் டத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசோரனிடத்திலும் அன்பா இருந்தார் மார்த்தாள் இடத்திலும் சகோதரி ஆகிய இயேசு எப்படி இருந்தார் அன்பாய் அன்பா இருந்தார் மூன்று பேரும் தேவன் அன்பா இருக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் என்று எழுதியிருக்கிறது நான் பார்க்கிறோம் அருமையான கத்துட பிள்ளைகளே எப்படி இருப்பார்கள் எப்போவும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் எப்பொழுது கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் ஒன்றாகத்தான் வெளியே போனாலும் ஒன்றா போவார்கள் எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தாலும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் இதுதான் தேவனைக்கிற இருதயம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் அந்த விரும்புகின்றார் இருக்க முடியாது கர்த்தருக்காக யார் வாழ்கின்றார்களோ தன்னுடைய தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் சுத்தமாய் யார் வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார் நீ மேல என்னை நீணானுக்குள் பிரவே இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போவார்கள் இவர்களுக்கு மேய்பரை யாரை நியமிக்கிறது இவருக்கும் பிள்ளைகள் உண்டு மோசைக்கும் பிள்ளைகள் உண்டு குமாரர்கள் உண்டு குமார பிள்ளைகளில் ஒருவனை சொல்லவில்லை உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை நேமி சொல்லவில்லை நூனின் குமாரனாக உன்னுடைய ஸ்தானத்துக்கு நேமி என்று கத்தர் சொன்னார் கணத்தில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு என்று சொன்னார் பட்சபாதம் உள்ளார் நீ இவருடைய தோற்றத்தை பார்க்கின்றார் திறமையை பார்க்கின்றாயருடைய அழகை பார்க்கின்றாய இவர்கள் இருக்கிற மற்றவைகளை பார்க்கின்றாயா நான் பார்ப்பது அதே அல்ல நான் இருதயத்தை பார்க்கிறேன் ஒவ்வொரு கருத்தர் பார்க்கின்றனர் வகுப்பை சேர்ந்தவர் கொஞ்சம் இந்துக்கள் இருக்கிறார்கள் அந்த பக்கத்தில் ஒரு வீடு பெரிய அந்த ஊர்ல பெரியவங்க வாலிவு பிள்ளைகள் உண்டு அஞ்சு பிள்ளைகள் பையன் உண்டு பெரிய குடும்பம் அவர்கள் இந்த அந்நிய பாசையை விரும்பாதவர்கள் பக்தி உள்ள குடும்பம் இதை விரும்ப மாட்டார்கள் இப்படி இருக்கும் போது அங்கே கரவன் நடக்கும்போது அதாவது ஆவியில் நிறைந்து பாடுகிறது ஜபிக்கிறது இவங்க சண்டை ஆராதனை நடத்தணும் அதில் எல்லாரும் அந்நிய பாசையில் பேசி மகிழமைப்படுத்துகிறதை கண்டு வீட்டிலிருந்து கைதட்டி கும்பாளம் போட்டு சிரித்திருக்கிறாங்க அங்கே என்ன பேசுகிறாரோ அதே மாதிரி இவர்களை சொல்லி சொல்லி குதித்து வீட்டுக்கு வந்து துள்ளி துள்ளி இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அது பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க இவங்க கிறிஸ்தவங்க தானே ஏன் இப்படி பண்றாங்க ரெண்டு நாளுக்குள்ளாக வீடு அடக்கும் சிக்கன் பாக்ஸன் அவ்வளவு வைசூரி கண்டு கொடிய வாதையினால வாதிக்கப்பட்டு விட்டார்கள் பாதிக்கப்பட்டு போனார்கள் அப்ப அந்த வீட்டு அம்மாவுக்கு ராத்திரி தெரிந்து ராத்திரி எல்லாம் லெவல்லாமல் அவருடைய நிலம ஆயிருக்கிறது அவர் நினைத்திருக்க நாம் இந்த பர்சுத்தாய் பெற்றுக் கொண்ட மக்களை அவர்கள் வல்லமையை நிறைந்து எப்படியெல்லாம் பணிகளை நாம் பரிகாசம் பண்ணினோம் அல்லவோ நம்மளுக்கு பரிகாசம் பண்ண வைத்து விட்டார் ாலும் இப்படி ஆகிவிட்டோம் தீர்மானம் பண்ணினார்கள் அன்றுவரே எங்களை வீடக்கம் சோகம் ஆக்கிவிடும் நாங்கள் எல்லோரும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சபையோடு போய் நாங்கள் சேர்ந்து கொடுவோம் என்ற தீர்மானத்தை இரவிலே பண்ணியிருக்கிறார்கள் மறுநாள் எல்லாருடைய வியாதிகளும் குணமாகி எல்லாம் காய ஆரம்பித்து விட்டது எல்லாரும் சுகமானார்கள் சுகமான பிறகு அவர்கள் அங்க அம்மா புருஷன்கிட்ட சொன்னார்கள் பிள்ளைகிட்ட சொன்னார்கள் இதுதான் நமக்கு ஏற்பட்ட இந்த வாதி இந்த பாது இதனால்தான் ஏற்பட்டது அதனால நான் இப்படி கட்டிடத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் எல்லோரும் அந்த குருவை பார்த்து அந்த போதகரை தலைமை போதகரை பார்த்து நான் போய் நம்மை ஒப்பு கொடுத்து என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள் வந்த ஐயா இந்த ஊர்ல சபை உருவாக்குங்க நாங்கள் இடம் தருகின்றோம் நீங்கள் இங்கேயே வாரத்து அவர் வந்து பரிசு ஆராதனை நடத்துங்கள் நாங்கள் எங்களுடைய குடும்ப சகிதவன் அதில் சேர்ந்து கொள்கிறோம் பெற்ற சை உருவாயிற்று ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மயிமை உண்டாவதாக அருமையான அவர்கள் வீட்டுக்குள்ளதான் அவர்கள் தொழினார்கள் வீட்டுக்குள்ளதான் பரிகாசம் அடினார்கள் வீட்டுக்குள்ளதான் இருந்து இப்படி தேவடைய மகத்துவங்களே அவர்கள் அஞ்சாமல் தூசித்தார்கள் கர்த்தரவைகளை பார்த்தார் வா உடன்படிக்கை பற்றி ஓவே தேதோ வீட்டிலிருந்து பிறப்பி கொண்டு வருகிறார்கள் தாவிதனுடைய கூடாரத்துக்கு அது வந்து கொண்டிருக்கும் போது வீதியிலே பெருங்கூட்ட ஜனங்களோடு தாவித ராஜா வருகின்றார் வந்து அவர் குதித்து ஆடுகிறார் அதாவது உடன்படிக்கை பற்றி தன்னுடைய குதித்து அவர் மகிமைப்படுகிறார் மகிழமைப்படுத்துகிறார் மீகா சவுளுடைய மகா ராஜாவுடைய மகா அவருடைய கௌரவம் பெரியதல்லவா ஆன இந்த தாவிதை கண்ட உடனே அவளுக்கு பரிகாசம் சில புருஷ் ஆ மனைவி மாறிய உள்ளத்திலே நிந்திப்பார்கள் என்னென்ன மனுஷன் இப்படி கைகாலாட்டி நடக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் அப்படினால கத்தர் உடையத்தை பார்க்கின்றார் அருமையான கத்தோட பிள்ளைகளே கவனமாயிருங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த மீகா இருதயத்திலே தன்னுடைய கணவனை நிந்தித்தால் அவள் பரிசுத்தா நிறைந்து குதிக்கிறதை கண்டு மனதிலே நிந்தித்தாள் என் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது குமார்த்தியாக முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டுமதித்தார் வாயில் அவமதித்தார் அவமதித்தார் இந்த ராஜா பெண்களுக்கு முன்பாக எத்தனை மகிமைப்படுகிறார் பாருங்க எப்படி நடந்த ஆடுகிறார் பாருங்க வீட்டுக்கு வந்தவுடனே கேட்டார் ஆமா இன்றைக்கு பெண்களுக்கு முன்பாக ராஜா எவ்வளவு மகிமைப்பட்டாரு எவ்வளவு ஆட்டணும் பண்ணினார் அவர் என்ன சொன்னார் நான் ஆடுகளின் பின்னாலே அலைந்தேன் என்னை தேவன் அபிஷேகித்து இந்த சிறுவில் அனைத்து ஜனங்களுக்கு என்னை ராஜாவாக மாற்றினார் நான் இப்பொழுது ஆண்டு மாத்திரமல்ல இன்னும் ஆடுவேன் என்று அவர் சொன்னார்ின்றையா இல்ல இல்லையா இதனால் என்ன மரணப்படி அவளுக்கு குழந்தை இல்லாமல் போயிற்று என்று நாம் காணுகின்றோம் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் மனம் திரும்பாத வரைக்கும் யாருக்கும் அதனால் மீட்பு இல்லை அறுபடி அருமையான கத்தோட பிள்ளைகளே இன்று உங்களுக்கு வருகிறது நான் வேறொரு காரியத்துக்காக ஜபம் அணி கொண்டிருந்தேன் இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு தரப்படுகின்றது அப்படிப்பட்ட நிலையில யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறப்படுகிறார் இங்கே வருகிறவர்கள் யார் யார் என்னென்ன நிலையில் வருகின்றார்கள் அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் உபவாசிக்கிறார்கள் ஜெபம் அணுகிறார்கள் கண்வழித்து வேண்டும் செய்கிறார்கள் இருதயம் எனக்கு இருக்கிறது, இருதயம் எனக்கு பிரியமா இல்லையே என்று ஆண்டவர் வருந்துகின்றார் ஆனால் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாளை கத்துடை வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகின்றது நம்முடைய கத்திற்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் தேவாலயத்தை இருசலிம் தேவாலயத்தை கட்டினார் எனக்கு அனுமதி கொடுத்து என்னுடைய கரத்தினால வாங்கி கட்டிவிட்டேன் இந்த ஆலயத்துக்கு நேராக யார் யார் ஜபம் பண்ணுகிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு நீர் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறதோடு இந்த வார்த்தையும் சேர்த்து தேவம் அனுகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் தேவரியர் எங்கள் தாக்கலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனு புத்திரின் அறிந்தவரான மனு புத்தகத்தினர் அறிந்தவர் ஆனதால் அவனவன் அறிந்திருக்கிறபடி அவனுடைய பிரகாரம் அவனவருடைய வழிக்குத்தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக அளிப்பீராக நான் ஜபம் இந்த ஆலயத்திற்கு நேராக யார் யார் தங்களுடைய கரங்களை ஜெபம் அணுகின்றார்களோ அவருடைய விண்ணப்பங்களை கத்தாமே அவனுடைய மற்றபடி கட்டாயமா ஆசிர்வதித்து சொல்ல முடியாது ஒரு வீட்டுக்குள் சமாதான வாழ்த்துதலை கோருங்கள் சா இருந்தால் சேரும் இல்லாவிட்டால் திருப்பி என்னிடத்தில் வரும் என்று சொல்லவில்லை உங்களிடத்தில் வந்துவிடும் சொன்னார் மகிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை தேவன் நம்முடைய சீடர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களிடத்தில் பக்கி கொடுத்து வைத்திருக்கின்றார் அவர்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான இருதயமுடைய இருந்தால் அவர்கள் சேரும் இல்லாவிட்டால் திரும்ப ரிட்டன் ஆகிவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆசீர்வதிக்க தேவையுடைய மனிதர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க செய்வார்கள் எல்லாருடைய அவருடைய விருப்பம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவ மனிதர்களுடைய விருப்பம் ஆனால் கைகளை வைப்பார்கள் ஆசிர்வாதிக்கிறது யார் தேவன் அவர்தான் கூறும் அங்கே ஆசீர்வாதிக்குரிய இருதயம் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாத்திரம் இருந்தால் அவர்களை சேரும் இல்லாவிட்டால் திருப்பிய நடத்துகே வந்துவிடும் என்று இறைவாக்கு சொல்கிறது அருமையான கற்றெடுப்பிள்ளைகளே நமக்கு அந்த இருக்குமானால் அதை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று திருவாக்கு சொல்லுகிறது இல்லாத பட்சத்தில் எவ்வளவு பெரிய வரம்பற்றவர்கள் தரிசனம் கொடுத்தாலும் சரி இருதயத்தை கத்தன் பார்க்கின்றார் பார்க்கிறார் இந்த இசாயின் மகனில் ஒரு தாவித ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் அவருடைய கருத்தர் பார்த்தார் பார்த்தார் அவரை சாமர்த்தி பார்க்கவில்லை இங்கே என்று சொல்லப்படுகிற தாவித தகப்பனாரும் அவர் ஒரு கணக்கில் வைக்கவும் இல்லை ஒரு கணக்கில் அவரை எடுக்கவும் இல்லை ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் இஸ்ரோவே ஆளக்கூடிய அந்த அவனுக்கு எங்க இருக்கிறது அவன் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவரை ஒதுக்கி அவர் மனதில் எடுக்கல மூத்த பிள்ளைகள தோரணை இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை தான் கொண்டு காட்டினார் போனானா மக்களே பயப்படுவார்கள் உருவத்தை பார்த்த உடனே பயப்படுவார்கள் நினைத்தார் காட்டில் ஆடுமையிட்டு அவர் எமச்சுவார் ஒரே பாடல் தான் கர்த்தரை மகிழவுப்படுத்துகிறதா அவருடைய வேலை அங்கே காட்டில் அதைத்தான் அவர் செய்து கொண்டே இருந்தார் கையில ஒரு கவனம் உண்டு அஞ்சாரு கூழாங்க எல்லாம் பாக்கிட்டு நடக்கும் சங்கீத உத்தேவனுக்கு மயமே பாடல் பாடு பக்தியுள்ள மனிதன் ஏற்றவனாக கண்டன எங்கே கண்டேன் இருதயத்திலே எனக்கு ஏற்ற என்னுடைய ஏற்ற இருதயம் அவனில இருக்க நான் கண்டேன் என்று ஆண்டு சொல்கிறான் உங்களையும் என்னையும் பார்த்து கருந்த நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் கசப்பான மருந்துதான் வியாதியை குணமாக்கும் இல்லையா எப்போதும் மற்றொரு சொல்ற மாதிரி மக்களே மகளே மகனேன்னு கூப்பிட்டு பண்ணுகிற பிரசங்கம் அல்ல நாம் தேவாசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆ தேவடைய பிள்ளைகளால அதை நாம் கண்டுபிடித்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தீமைகள் எல்லாம் அகற்றி விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுபாடும் உள்ளதுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிப்பவன் யார் அருமையான தேவின்ற பிள்ளைகளை இந்த திருக்குள்ள இறைவன் மாற்றி அவருக்கு உகந்த இருதயமாக என்று மாற்றி நம்மை வைத்திருக்கிறார் இந்த இருதயம் கத்திற்கு முன்பாக எப்படி ஒரு இருக்க வேண்டும் உலக சிநேகங்கள் பாவ சிநேகங்கள் உலகத்திலேயே அன்பு இவைகளை நாம் குறைத்து தேவன் மேல் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால ஆண்டவராகிய தேவனை நான் சோத்தரிக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இதே தாவித ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு இந்த தவறு ஏற்பட்டபடியே விட்டு பரிசு போய்விட்டார் போய்விட்டது இவைகளை கண்ட இவர் ஆண்டோரிடத்தில் பாருங்க அருமையான கத்திர பிள்ளைகளை ஆதியில் இருந்த அந்த தேவ அன்பு நம்ம இப்பொழுது இருக்கிறதா எங்களை நாம் பார்க்கணும் ஆரம்பத்தில் இருந்தது ஜபாவி நம்ம இருக்கின்றதா ஆரம்பத்தில் இருந்தது உற்சாகம் ஆலயத்துக்கு போக வேண்டும் அதாவது ஆறாவணை ஆரம்பிக்கும் ஆலயத்துக்கு போக வேண்டும் உற்சாகம் இருக்கின்றதா கொஞ்ச நேரம் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத என்ன நடந்திருக்கிறது என்கிறதை கண்டுபிடிக்க வேண்டும் தாவதிராஜா ஜோமனுகிறார் பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி சங்கீதம் பத்தாவது வாக்கியத்தை நான் வருவேன் வாசிக்கிறார் தேவனே சுத்திலே சுத்திலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ள நிலைவரமான உள்ளத்திலே புதுப்பியும் என்று அவர் ஜெபப்படுகின்றார் அருமையான கச்சரப்பிள்ள தண்ணீர் உண்டான குறைபாடுகள் ஐக்கியத்தில் குறை அவர் கண்டுபிடித்து அவர் ஜோ அடைகிறார் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியண்ணை தாங்கும்படி அவனுக்கு மயிர் உண்டாவதாக நம்முடைய சரியாக இருதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டார் புந்துடும் என்ற குறைந்துடும் அவைகள்ம்மைத்தாவ அவங்களுடைய உள்ளத்திலிருந்து பர்சுத்தாளர் மழமாரியாக அதை உள்ளிருந்து அந்நிய கொட்டுகிறார் பாருங்க உள்ளிருந்து ஆனந்த கழிப்பினால முழங்குகிறார் பாருங்க அவர்களை மயிலை செய்த சந்தோஷத்தினால சிரிக்க வைக்கிறார் பாருங்க இதெல்லாம் அந்த இருதயம் செம்மையா இருக்க இருக்க இருக்க இருக்க அந்த ரட்சணத்தின் சந்தோஷம் அவருடைய உள்ளத்தை ஆனந்திக்க செய்கிற ஒன்றாக அது இருக்கிறது இது அனுபவம் உடையவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் அது இந்த ராஜில நம்முடைய முகத்தை பார்க்கிறார் நம்முடைய முகத்தை பார்க்கல இருக்கிறார் அதான் சொன்னார் நான் வந்து மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன் இப்பொழுது என்ன குறைவு ஏற்படு என் காரணம் என்ன கேட்கிறோமா நாம் சுத்தம் பண்ண வேண்டும் நம்முடைய இதயத்தில கவிடுகள் வஞ்சனைகள் பொறாமைகள் பகைகள் விரோதங்கள் இவைகள் நம்முடைய உள்ளத்துல வைக்கவே கூடாது இருக்கிறது ரெண்டு பேர் பக்கத்தில் உட்கார்ந்தால் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்க மாட்டார் அருமையான கத்தனை பிள்ளைகளே நம்முடைய கத்திற்கு முன்பாக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் சிரஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்துல புதுப்பியும் நிலைவரம் ஆவியானவர் எப்பொழுதும் தூங்கினாலும் அரண்டு உரண்டு படிக்கும் போது நம்முடைய வாய்ந்த அந்நிய பாசை நிலைவரமான ஆவி கோயில வந்து கத்தனை தூதிக்கும் போது கொட்டடித்து பாடும் போது மாத்திரம் எப்பொழுதும் வழி நடக்கும் போதும் தூங்கும் போதும் இருக்கும் போதும் வீட்டில இருக்கும்போது ஜெவம் பண்ணும் போதும் பாடும் போதும் கடிகரக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது சொல்லுகிறேன் அன்றுவர் சுத்திய தேநிலை சுருஷ்டியும் நிலைவரமான ஆவியினுடைய திருப்பதி சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகமுள்ள ஆவி உற்சாகமுள்ள ஆவி என்னை செய்யும் கோயில் வரும்போது தூங்கி விடுகிறது தேவ வார்த்தை பேசும்போது கொட்டாய் விட்டுக் கொண்டிருப்பதல்ல சமூகத்தில் உற்சாகம் உள்ளதயம் கத்திற்கு முன்பாக செம்மையா இருக்கும் போது அவை நமக்கு உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு தேவன் எப்பொழுது எப்படி இருப்பார் நல்லவராகவே இருப்பார் என்று சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றில இப்படி வாசிக்கிறோம் சுத்த தேவன்ல்லவராகவே இருக்கிறார் சுத்திரர்கள் தான் எல்ல தேவ ஜனங்கள் தான் ஆனால் சுத்திரு சிறுவலர்களுக்கு நல்லவரா பர்சுத்தாயைப் பெற்றுக் கொண்ட எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாருமே தேவ ஜனங்கள் தான் ஆனால் அதிலே சுத்த ஹிரும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் எப்படி இருப்பாரான் நல்லவராக இருப்பார் தேவன் நல்லவராக இருந்தால் அதை விட வேற என்ன நமக்கு வேண்டும் அவர் நமக்கு எப்படி நல்லவராக இருந்தால் எல்லாமே நமக்கு உண்டு அறுபடினால் இன்று கத்தர் நம்முடைய பார்க்கிறோம் என்று சொல்கின்றார் பார்க்கிறோம் என்று சொல்கிறார் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறவர்களே இறைவனுடைய வருகையின் கால முறையம் சமீபமாக இருக்கின்றது உலகத்தில கொடுமைகளும் அதாவது பல தீமைகளும் பெருகிக் கொண்டு வருகிற கால அளவுக்குள்ள வந்திருக்கின்றோம் நாம் எவ்வளவு வேகமாக நம்முடைய ஹயத்தை கழிவு வேண்டும் நம்முடைய இதயத்தை தேவனுக்கு முறையாக எவ்வளவு சொமையாக வைத்துக் வேண்டும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருப்பார் வருகிற தீமைகள் எல்லாம் முறியடித்து போடுவார் தேவ பண்ணி கொண்டிருக்கின்றோம் நாமம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு சத்துருக்கள் எழும்பி ஊழியர்காரர்களை அடிக்கிறதும் கொலை செய்கிறதும் பல விதமான சுத்தர செய்கிறமான கால அளவுக்குள்ள வந்திருக்கிறோம் என்ன செய்ய சுத்தமாக என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்று நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கத்தர் உருவாக்கி இருக்கிறார் அதற்காகத்தான் இப்படிப்பட்டிருக்கின்றோம் எப்பொழுது முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் அலையலுயா சுத்த இதயம் உள்ளதாக நம்முடைய இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் தேவனாகி கத்தர் விரும்புகிறார் அலையலுயா அலையலுயா அலையலுயா அது பொருளை அளவிட வேண்டும் என்றால் தராசில வச்சு இருப்பார்கள் நெருத்து பார்த்துதான் குறைவு எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு எவ்வளவு மாறாக உண்மை கேடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம் நெருத்து பார்க்கிறாராம் ஒவ்வொருவருடைய அவருக்கு முன்பாக நிறுத்து பார்க்கிறார்தான் யோபு சொன்னால் நீங்கள் சுமச்சரியான தராசு வைத்து பார்க்க என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமனாக யோபு இருந்தார் என்று நாம் காணுகிறோம் அப்படி போல நம்முடைய இருதயம தேவனுக்கு முன்பாக நிறுத்து பார்க்கும் போது கத்திற்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீதிமன்றிகள் சாலம் எழுதும் நீதிமொழிகள் இருபத்தி ஒராம் அதிகாரம் வசனம் இரண்டுல அவர் இப்படி சொல்கிறத நாம் காணுகின்றோம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் மனிதனுடைய வழிகள் அவனுடைய பார்வைக்கு எப்பொழுது செம்மையாகத்தான் தோன்றும் மனிதனுடைய அவனுடைய பார்வைக்கு சரியா இருக்கிறேன் சரியா இருக்கிற சரிதான் பேசுகிறது சரிதான் சரிதான் நிறுத்து பார்க்கிறார் விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்முடைய முன்பாக செம்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் ஹலேயா தேவனுக்கு மய்மை அருமையான கற்றழு நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலையலுயா இருதயத்தை தான் கர்த்த பார்க்கிறார் இந்த <II mexicans> அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அவர்கள் தரிசனங்களை பார்க்க மாட்டாங்க அவங்க கண்ணை மூடின உடனே என்ன பார்ப்பாங்க தேவ தரிசனத்தை பார்ப்பாங்க கண்ணாடி என்னுடைய வீட்டில் எடுக்கிற நில கண்ணாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கண்ணாடி தான் நேற்று வரைக்கும் என்னுடைய முகத்தை காண்பித்த கண்ணாடி இன்றைக்கு காதலியை பார்த்தால் முகம் மங்கலாக தெரிது தூசி அடைஞ்சிருக்கும் வாழ்க்கையிலே தேவ தரிசனம் குறைந்திருக்கின்றதா நேற்று இருந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய அன்பு இல்லையா நம்முடைய வாழ்க்கையில அதாவது இது ஏன் என்பதை நாம் கண்டுபிடிக்க சுத்திகரையை தேனிலே சுருத்தியும் நிலைவரமான ஆவியே என்ன புதுப்பி என்றார் அல்லவா அதே மாதிரி ஆண்டவரே என்னுடைய உழுதத்தில என்னுடைய இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க எனக்கு கிருமை தாரும் அவைகளை விட்டுவிட எனக்கு கிருமை தர வேண்டும் என்று நான் ஜபம் பண்ணுகிற ஆண்டவரே என்று நாம் ஜபம் பண்ணும் போது நம்முடைய கத்தர் செம்மை பண்ணுவார் நம்முடைய கத்தர் செம்மை பண்ணுவார் அருமையான கத்துரை பிள்ளைகள நம்முடைய தேவனுக்கு முன்பாக செம்மையாக நாம் வைத்துக் வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் We better make it not. நமக்கு சாப்பாடு போடுகிறது நம்மை காப்பாற்றுகிறது நமக்கு சுகம் தந்தது நம்மை இந்த நிலைக்கு வைத்திருப்பது யார் என்ற அறிவுகூட இல்லாமல் நாம் தேவ சமூகத்தை சந்திப்போம் என்றால் அதை விட நிர்பாக்கிய மேரம் ஒன்றுமே இல்லை அருமையானவர்களே இது பயப்படக்கூடிய இடம் கர்த்த இடம் இது தேவன் பிரசன்ன இருக்கின்ற இடம் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் நாம் பார்க்கிற பிரகாரம் அதுதான் பார்க்கின்றோம் தேவ சமூகத்தை அப்படித்தான் நாம் மதிக்கிறோம் அப்படித்தான் அவ்வ மகிழ்ச்சி அடைகிறார் மறைந்து ஆராதனை எப்படி ால எல்லும் ஆராதனைக்கு வரவேண்டும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று அவர் கணக்கெடுக்கிறார் அந்த வேலை யாரும் செய்யாதீர்கள் இல்லையிலா ஹயத்தை நாம் சரியாக வைத்துக் ஆலயத்தில் வந்து மேற்கொண்டு தேவ பார்ப்போம் தேவ தரிசனத்தை பார்ப்போம் வருகின்றோம் இப்போ மத்திய பயணிந்து எட்டவாசி இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் அவர்கள் இருதயமோ எனக்கு சொன்னேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜனங்கள் அதாவது இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது நம்முடைய கத்தர் பார்க்கின்றார் நீங்கள் ஆவியிலே உணர்ந்து ஆவி உணர்ந்து ஆவியோடும் கருத்தோடும் பாட ஆரம்பித்து என்றால் ஆவியில அவ்வளவு பெரிய பரவசம் ஏற்பட ஆரம்பித்துவிடும் அடி வரும் போது ஆகிவிடும் அதுதான் தேவர் விரும்புகிற காரியம் ஹலையலுயா நான் அப்படி நாலு நீட்டுக் கொண்ட இருதயமும் சேர்ந்து கம்பேரித்து மகிழும் என்று பக்தன் சொன்னார் அருமையான கற்றுவை பிள்ளைகளே நான் முகத்தை பார்க்கவில்லை ஹயத்தை பார்க்கிறேன் ஹலே லோயா ஒவ்வொருவருடைய பார்க்கிறேன் இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல நான் வரவில்லை என்று கத்தர் சொன்னான் தாவிது உள்ளே வந்தவுடனே இவன் தான் இவனை அபிஷேகி என்று சொன்ன கொண்டு கத்துடைய மகிமை அவன் மேல் இறங்கிட்டு ஹலே லோயா ஹலே பெரிய கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய பல்லமை வல்லமை அவரது எழு உண்டானது என்று நாம் பார்க்கிறோம் அனைத்து சிறவலை ஆளக்கூடிய பெரிய அரசனாகிய ஆசனத்தில் அமர்ந்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் நீங்களும் அரையணையில அரியணையில உட்கார விடும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கின்றார் அதற்காக நான் ஆண்டு வரை நான் ஒரு நாள் தேவருடைய பிரசுத்தான்களுக்கு ஆசனங்களை பார்த்தேன் நாகபாம்பு தீண்டி போட்டது வழி ஒரு வைத்து ஆலை தீப்பூட்டி விட்டு ஒரு மாதமாக வெளியேஷனுக்காக போயிருந்த விறகு எடுப்பதற்காக கை வைக்க ஒரு மாதம் அங்க உள்ள ஆள் இல்லாதனால உள்ள அது அடைந்து இருந்திருக்கிறது தேடிவிட்டது எனக்காக பேருடைய மனிதர்கள் ஜபம் பண்ணினார்கள் இரவு சரியாக பனிரெண்டு ஒரு மணிக்கு உயிர் பெறுகிற நேரமாக இருந்தது நான் ஒரு பெரிய பட்டணத்தில் நடக்கிறதாக எனக்கு தெரிகிறது அப்பொழுது எட்டி பார்க்கிற ஒரு மலையின் மேல் பெரிய ஒரு வைரங்களினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகையை பார்த்தேன் அங்கேயே ஏறி போகிறேன் கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்ற அந்த அறிவில் அங்கே போகும்போது தலைவாசல்ல தங்க மாதிரி மினங்குகிற ஒரு கட்டன் பொங்குகின்றது ஒரு காலை உள்ள வைத்து ஒரு கையை வைத்து கட்டனை ஒதுக்கிக் கொண்டு உள்ளே பார்க்கிறேன் ஒருவரும் இல்லை ஆசனங்கள் போடப்பட்டிருக்கின்றது உட்காருகிற சிங்காசனங்களை நான் கண்டேன் ராஜாக்களுக்கு வைக்கக்கூடிய கிரீடங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது ஒரே ஒரு ஆள் கைடு அங்கமாக உருவாகின்றார் அவர் கையசைத்து உன்னுடைய சீட்டை ஏதாவது உட்கார் என்று என்னை அழைத்தார் அப்படி எனக்காக ஜோமர் தேவ மனுஷன் அவர் ராத்திரி போறான் ஜோ தூங்கல அவர் அந்த நேரத்தில் ஆவியில் ஏவப்பட்டு நான் ஒரு காலை உள்ளே வைத்திருக்கிறேன் மறுகாலை தூக்கணும் தூக்கவும் என்னுடைய உயிர் பிரியவும் சரியா இருக்கும் தட்டி பார்த்திருக்கிறார் அடிக்கும் போது எனக்கு என்ன தெரிந்தது அங்கே அடிக்கிற மாதிரி தெரிந்தது உள்ளே போகாதே என்று அடிக்கிறது மாதிரி எனக்கு அந்த உணர்வு தெரிஞ்சது அப்ப யாரோ உள்ள போகாதே உள்ள ஆள் இல்ல இல்லவா நம்மள போக கூடாது போல எட்டி பார்த்தேன் விழித்து விட்டேன் எனக்கு தெரி இறங்கியது எனக்குரிய ஆசனத்தை பார்த்தேன் எனக்குரியவர்களை மாத்திரமில்லை தேவனுடைய பரிசுவான்களை அமரக்கூடிய சிங்காசனங்களை கண்டேன் லேலோயா லேலோயா அருமையான கத்தளை பிள்ளைகளை உங்களை என்னையும் கத்திர அழைத்திருக்கிறார் சிங்காசனங்கள் எல்லாம் ஆயுத்தமாக்க கண்டேன் ஆயுத்தமா இருக்கின்றது அவைகளுக்கு யார் யாருங்க தகுதி பெறுகிறார்களோ அவளெல்லாம் அந்த அடைய போகிறார்கள் என்று சொன்னா இப்போது சொன்னார் அல்லவா ஏதோ நீதின்கிறி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல ஒரு பிரசனத்தை வாஞ்சிக்கிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அப்படியே நான் அதை பார்த்தேன் ஆனால் அடையவில்லை அது திரும்பி இந்த பாவ உலகத்தில் வந்துவிட்டேன் அலையலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அப்பொழுது எனக்காக ஜோவமொழினை தேவனுடைய மனசனிடத்தில் கேட்டார் என்ன நடந்தது என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னேன் சரி காலையில் பேசிக் கொள்கிறேன் என்றார் எனக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் நிறைய ஒரு பக்கம் துக்கமும் எனக்கு கலந்து என்னால் மறுபடியும் வந்து விட்டோமே அந்த குழு ஃபுல்லாக உள்ளே போக முடியாமல் தடையாகி விட்டதே என்ற ஒரு துக்கம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தது அருமையான கத்துடைய பிள்ளைகள நம்முடைய இருதயத்தை கற்று பார்க்கின்ற இருதயத்தை நாம் சீக்கிரமாக இசவை பண்ணிக்கொள்வோம் இல்லையிலா தேவனை ஆராதிக்கிற என்னுடைய வாய் மாத்திரம் இல்லை என்னுடைய இருதயமும் சேர்ந்து மகிமைப்படுத்த வேண்டும் தூரமாயிருக்க வேண்டாம் தூரமா இருக்கிற பார்க்க வேண்டியது வருகிறது அங்கெங்குமாய் பார்க்க வருகின்றது பார்க்க வருகின்றது நமக்கு என்ன அவர்கள் நமக்கு அந்த என்ன ஜோலி நாம் கடவுளை அல்லவா தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும் தேவனை ஆராதிக்க நம்முடைய கண்களிலே இருதயத்திலே அந்த தேவ பிரசன்னா உண்டாக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் தேவனை ஆராதிக்கிற முறை அப்படிப்பட்டவருடைய செம்மையா இருக்கிறது என்று நாம் கணித்துக் கொள்கின்றோம் நம்முடைய தரிசிக்க வேண்டும் மனித தரிசனத்துக்காக நாம் இங்கே வரவில்லை தேவ தரிசன காணும்படியாக இங்கே வருகிறோம் ஹலே லோயா தாரதராஜா சொன்னார் இப்படி பரிசு பார்க்க ஆசையா இருந்து என்ன ஆசை ஆலயத்துக்கு ஆசை என்ன அங்கே பரிசு உப்பையா இருக்கும் உண்மையை பார்க்க ஆசிரியால ஓடோடி வருகின்றேன் வருகிற தரிசிக்க வேண்டும் தரிசித்த உடனே வல்லமையும் மகிமையும் நிரப்பிவிடும் என்று வேதம் சொல்லுகின்றது நம்முடைய கத்தர் பார்க்கிறார் சுத்த இதையத்தை நிலை சிருஷ்டியும் என்று நாம் கேட்போம் அப்படி நம்ம இல்லையே பரிசுத்தாவின் நிலவரமாக இருப்பார் அப்பொழுது நாம் தேவனை தியானிக்க ஆரம்பித்துடனே தேவ தரிசனத்தினால் நாம் நிரப்பப்படுவோம் நாம் பாடும்போது தேவனை ஆராதித்து பாடும்போது இருதயம் சேர்ந்து கம்பீரித்து மகிழும் வல்லமை மகிழமை ஆட்கொள்வோம் பரிசுத்தாவியானவர் அடியனில் இருந்து இந்த கண்டிப்பான வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று என்பதை நான் உங்கள் மத்தியிலே விசுவாசிக்கிறேன் சரி பண்ணிக்கொள்வோம் ஆதியில இருந்த அனுபவத்துல எதில குறைக்கிறோமோ அந்த காரியங்களை சரி பண்ணி கொள்வோம் நாம் சரி பண்ணி வேதம் எழுதி தரப்பட்டிருக்கின்றது இந்த காரியத்தில ஒவ்வொருவரும் நாம் சரியாக இருந்து கொள்வோம் என்பது நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்வோம் என்னுடைய வீடுகளில் எப்படி நடக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்கிறீர்கள் என்று தெரியாது புருஷன் மனுவின் இடத்தில் எப்படி நடக்காருன்னு தெரியவில்லை அருமையார் பார்த்த தாவது ராஜாவுடைய சரியாயிருந்தது ஆண்டவர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் காணுகின்றோம் இலையிலோயா தேவனுக்கு மகிமை தாவீது ராஜா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுக்காக ஆண்டோட திருப்படி விண்ணப்பம் பண்ணினார் பாவரிக்கை செய்தார் நாத்தானிடத்துல பாவரிக்கை செய்தார் அவர் தேவனிடத்தில் இப்படி ஜபம் பண்ணினார் என்று நாம் காணுகின்றோம் என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லை இருதயத்தில் சுத்தம் தாரும் நிலவரமான ஆவியானவர் ஆனபடினால் எனக்குள்ளே தங்க முடியவில்லை எனக்குள்ளே சுத்த தங்க விட முடியும் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்தார் பொர் ஹலுயா ஆண்டவரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட சாட்சியும் பெற்றார் ஆ தாவிதை என்னுடைய இறையத்துக்கு ஏற்ற மகனாய் காணுகின்றேன் எனக்கு சுத்தமானதெல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார் ஹெலையலுயா இளையலையா தேவனுக்கு மைமாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற நெருக்கடிகள் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார் உபாகம் அபிஸ்தகம் எட்டதிகாரம் இரண்டு ஒருவர் என்றால் தேவநாயகத்து கட்டளை கற்பனைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் நீ அறிந்து கொள்ளும்படி உன்னை இந்த வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் தேவனுக்கு பஸ்ல வந்தோம் குறிக்கப்பட்ட மைலேஜ் தான் அது நாற்பது நாளைக்குள்ளாக நடக்க வேண்டிய இந்த வழியை நாற்பது வருஷங்கள் அவர்கள் என்று வேதம் சொல்லது ரல்யில்வேயா இவர்கள் வனாந்திர ஏன் அந்தார்கள் என்றால் இவர்களுடைய இவர்களே சோதித்து அறியமையாக இருக்கிறவை நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் முருமறுக்கிறது சிந்திக்கிறதுனால் நான் தேவனுக்கு பிரியமில்லாத யோசிக்கிறது கருத்தர் நம்மை இந்த வனாந்திரத்தில் அலைய வைத்திருக்கிறார் என்று நீ உன்னுடைய இருதயத்தில் ஏன் இந்த கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில என்கிறதை அறிவதற்காக உன்னுடைய உள்ளதை நீ கண்டுபிடிக்க முடியாது நீ சரியாக வரைக்கும் இந்த துன்பம் விட்டு நீங்காது நீ தெரிந்து கொள்ள இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றுதம் சொல்கின்றது அருமையான கட்டுப்பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையிலேயும் உண்டாகிற துன்பங்கள் பாடுகள் கஷ்டங்கள் எதற்காக என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதரர் இங்குதான் இருக்கிறார் அவர் என்னிடத்துல வந்து அதாவது அவர் பாவரிக்க செய்யும் போது ஒரு வார்த்தை சொன்னார் இன்று உலகத்தில் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது அவர் கத்தரிவைகளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிற நாம் ஒரு சொன்ன தவறு பண்ணிவிட்டால் உடனே நம்மை எச்சரிக்கிறாரே என்று ஒருவர் என்னிடத்தில் என்னிடத்தில் பாவரிக்கு அவர் செய்தார் அப்புறம் அவருக்கு நான் சொன்னேன் அது அவர்களுக்கு நியமித்தாகிவிட்டது அவருடைய தண்டனை குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனையை கற்று நியமித்துவிட்டார் அதற்கு அவர் ஆயத்தமாக் கொண்டிருக்கார் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய எப்பொழுதும் சுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் ஆனவளால ஆண்டவர் நமது மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக ஒரு சுந்த தவறு பண்ணினாலும் உடனே நம்மை சிச்சிக்கிறார் நம்மை எச்சரிக்கிறார் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் முடிவு போகின்றது அதற்குரிய தண்டனை ஆயுத்தமாகிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் நமக்கோ கருத்தர் ஒரு நிச்சயமான இடத்தை வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு சின்ன சிச்சை ஒரு சின்ன தவறுக்கு ஒரு சிச்சை வருகிறது என்றார் நம்முடைய அறிந்து கொள்வதற்காக ஜனங்களை நடத்திய போதிலும் அவர்கள் தன்னுடைய குற்றங்களை கண்டுபிடிக்கவில்லை அவர்கள் சேருவதற்கு திருந்தவும் இல்லை ஆனப்படினால் காணாணு கொள்பை சேரவும் இல்லை என்று நாம் காணுகின்றோம் நம்மையோ ஆண்டவர் ஆகி தேவன் பரமதேசத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அண்டவராகிய தேவன் நமக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார் கிருமிகளை வைத்திருக்கிறார் நன்மையானகளை வைத்திருக்கின்றார் நம்முடைய இருதயம் கத்திருக்கும் என்பதாக செம்மையாக வேண்டும் அப்போ சொன்ன எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது நாம் ஒருவர் வாசிக்கலாம் தேவனுடைய அப்பா சொலர்கள் அதாவது கையில தலை வைக்கிறது ஓடுகின்றது அதாவது தேவனுடைய கிருமைக்காய் வரங்களுக்காய் பிரசுத்தாவிக்காக வேண்டிக் கொள்கிறவர்களுக்காக பண்ணும்போது அவர்கள் பிரசுத்தாவை பெற்றுக் கொள்கிறார்கள் இது என்று சொல்லப்படுவது ஒரு இவர்களை பார்த்தான் பார்த்து இந்த கிட்டு நமக்கு வேண்டுமே என்று எண்ணி அப்போ சில இடத்துல பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த கட்டு எனக்கும் வேண்டும் என்று கேட்டதாக நாம் இங்கே காணுகிறோம் தேவனுக்கு முன்பாக செம்மையாகிறபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருதயம் செம்மையா இல்லாதவர்கள் தேவனுடைய கிருமை வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க முப்பது வருடம் ஐந்து வருடம் சர்வீஸ் உள்ளவர்களும் இருந்து அதே பாசையை தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பரிகாசோதன தத்தத்தின் சொல்லப்படுகிற பரிகாசோதன இருக்கிறது அல்லவா அதைத்தான் இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மேற்கொண்டு ஒரு வளர்ச்சியும் இல்லை என்று நாம் காணுகிறோம் தேவனே தேவனுடைய பிள்ளைகளே கத்துட கிருமைகள் காலிதோறும் எப்படி இருக்குதா புதிது புதிதாக புதிது புதிதாக இருக்கிறது எங்களுடைய ஆவிக்குறி ஜீவி நாங்க சொல்ல போறோம் ஒரு லாங்குவேஜ் வரும் பர்சுத்தாவிக்காக தேவ பண்ணும் போது இன்னொரு லாங்குவேஜ் வரும் வியாதியக்காக தேவணும் போது இன்னொரு லாங்குவேஜ் வரும் தனிப்பட்ட முறையில் நாம் தேவம் பண்ணும் போது எத்தனையோ லாங்குவேஜ்கள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம் தேவன் கிருவை வரங்களை புரிந்துள்ள காலங்களாக இருக்கின்றது முழுவதும் ஜபத்தில் கலந்து கொள்கின்றோம் அதாவது மற்றும் அநேகல் மீட்டிங் ஆறாத கலந்து கொள்ளுகின்றோம் நமக்குண்டான அனுபவங்கள் என்ன ஆண்டோட வார்த்தை என்று சொல்கிறது இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லாதவர்களுக்கு இதில் பங்கும் சொல்லது தேவன் கிருமைகள் வரங்கள் வல்லமைகளை தமிழர்களுக்காக வைத்திருக்கின்றார் அதை பெற்றுக் கொள்வதற்கு என்னுடைய இறுதி எப்படி இருக்கணும் செம்மையா இருக்கணும் கச்சிற்கு முன்பாக அதனால்தானா முழுவதும் ஜபத்தில் முதலாவது என்ன வைத்திருக்கணும் பாட்டு முடிந்த உடனே பாவ அறிக்கை உபதேசத்தை நாம் கொண்டு வருகின்றோம் எல்லாரும் பாவரிக்க செய்யுங்கள் கிருமைகள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் வல்லமை தேவனுடைய கிருமை யாருக்கு என்றால் இருதயம் செம்மையாயிருக்கிறவர்களுக்கு அலையலுயா யாருடைய இருதயம் கத்தருக்கும் முன்பாக உத்தமமாக செம்மையாயிருக்கின்றதோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய அனுக்கிரகத்தை நம்முடைய அபிஷேகத்தை அபிஷேகம் என்றால் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம் மட்டுமல்ல நிறைய அபிஷேகத்தில் வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கின்றது என்று நாம் காண்கின்றோம் காணாலை பார்க்க பத்து கோத்தரத்துக்கு பத்து பேர் சென்றார்கள் அதுல பத்து பேர் பத்து கோத்த பத்து கோத்தரத்துக்கு பத்து பேர் சென்றார்கள் அதுல அதாவது பேர் வந்து எங்களுக்கு சொன்னார்கள் அது நல்ல நல்ல அனுபவங்கள் இருந்த போதிலும் துற்சாட்சி சொன்னார்கள் ரெண்டு பேர் வந்து ஜனங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தைரியமான வார்த்தை சொன்னார்கள் அவருடைய பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் யோசிங் காலேப்போம் வேற ஆவிடையவர் வேற ஆவி என்றால் வேற ஆவி பரிசுத்தவியில் எத்தனையோ வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கிறது அருமையானவர்களே எத்தனையோ அனுபவங்கள் இருக்கின்றது அபிஷேகத்தினுடைய அளவு எத்தனையோ வகையாக இருக்கின்றது மார்புள நீச்சலவாளம் என்று நிறைய அனுபவங்கள் அனுபவிக்க நாம் அவைகளை காணுகின்றோம் ஆனபடினால தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது இந்த விஷயத்தில் அவருக்கு பங்கு இல்லையே பார்த்து இருதயம் செம்மையா இருதயம் செம்மையா இருக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய கிருமைகளை பகிர்ந்து அழிக்கிறார் அலேலோயா தன்னுடைய அபிஷேகத்தை நிறைவாக அவர்களுக்கு தேவன் கட்டளை எடுகின்றவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் இருதயம் செம்மையா இல்லாதவர்கள் அபிஷேகத்தை இழந்துவிடுகிறார் தாவிதிராஜா உடனே உஜாராகி அதை கொண்டார் யூதாசோம் அதாவது அப்போஸ்தர பட்டத்துக்காக நியமிக்கப்பட்டு அபிஷேகப்பட்ட ஒரு மனிதன் என்று நாம் அவனுடைய உள்ளத்தை சாத்தா என்ன சிதானா நிரப்பினான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பி அபிஷேகத்துக்கு தூரமாக போய்விட்டான் அந்த விட்டான் என்று நாம் காணுகின்றான் இருதயம் ரொம்ப முக்கிய அருமையான கேடு உண்டாக அபிஷேகம் குறைந்து குறைந்து குறைந்து குறைந்து அப்படி ஆகிறோம் அதுதான் உணவு தான் தாவதராஜா சொல்லுகின்றார் நிலைவரமான ஆவியை தாறும் அவியார் வருகிறதும் போகிறதுமா இருக்கிறது போய்விடுவார் போல ஏற்பட்டதுபம் பண்ணினார் மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளை இங்கே அவர் சம்பவத்தை பார்க்கின்றோம் யூதா இழந்து போன இடத்திற்கு ஒரு மனிதனை அதற்காக நியமிக்க வேண்டும் அதை யாரை நியமிப்பது ரெண்டு பேர் பார்க்க தகுதியுள்ளவர்கள் போல இருக்கின்றார்கள் ரெண்டு பேர் தகுதியுள்ளவர்கள் போல இருக்கின்றார்கள் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தினார்கள் நிறுத்திவிட்டு இந்த மாதிரி சொல்லி கவனம் அனுகின்றார்கள் பேரையும் எழுதி போட்டு குளிக்கினார்கள் குளிக்க விட்டு இப்படி நாங்கள் சீட்டை எடுக்க போகின்றோம் ஆண்டு எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தாவு இது யூதாசி அளந்து போன இடத்திற்கு இவர்கள் இருபயர்ல யாரை நியமிக்க வேண்டும் அப்படி என்று அறிவித்த தேவன் அப்படிப்பட்டவர் எங்களுக்கு என்று விண்ணப்பித்து சீட்டை எடுத்தார்கள் வாசிங்க முதலிகாரம் இருபத்தி மூன்று அப்போது அவர்கள் மருணாமும் உள்ள இருபத்தி ஐந்து வரைக்கும் எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இரண்டு பேரையும் நிறுத்தி எல்லோருடைய அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாசின்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இரண்டு பேர்கள் தேவரியர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்திரலும் என்று ஜபம் பண்ணி என்பது அவளை குறித்து சீட்டு போட்டார்கள் பேருக்கு விழுந்தது அப்போல்ல பதினோரு அப்போ சேர்த்து நாங்கள் முகத்தை பார்க்கிறோம் இருக்கிறார்கள் நியமிக்கிறேன் இந்த ஊழியர்க்கு நியமிக்கப்பட்டவரை காண்பியும் என்று சீட்டெழுதி போட்டு எடுத்தார்கள் என்று நாம் காண்கின்றோம் ஹலே இலையா லே இலையா அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தினுடைய பற்பல வகையான அவயவங்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் வேலை உண்டு நம் ஒவ்வொருவரும் பற்பல கருமைக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் தேவனாய்கி கருத்தர் தம்முடைய காரியமாக யார் யாரே எந்தெந்த நிலைக்கு நியமிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பி அவருடைய இதயத்தை கத்தர் பார்க்கின்றார் பணத்தை கொண்டு வந்துதான் கேட்டான் உங்களை மாதிரி கருவை நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவர்கள் எல்லாம் சொத்தாய் பெறும் இந்த கிருவு எனக்கும் தாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த விஷயத்துல உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மை இல்லை அது அப்படினாலே இந்த தேவ கருமையை பெற்றுக் கொள்கிற விஷயத்தில பங்குமில்லை உனக்கு பாத்தியதையும் இல்லை என்று சொன்னதாக நாம் பார்க்கின்றோம் ஹலோயா அருமையான கட்டுரை பிள்ளைகள நான் தேவ கருமைக்கு அதற்குன்றுங்களை பார்த்து நமக்குரிய கிருமைகளை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார் இடத்துல ஒரு நீர் ஊற்றி இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீர் அது நிரம்பி வெளியே ஓடும் போது தனக்கு அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் எல்லா காவலோடு இருதயத்தை அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் அந்த ஜீவஊற்று புறப்பட்டு அதுக்கே பிரபஞ்சமாக இருக்கிறது அந்த ஜீவஊற்று ஓடினால் அந்த இடம் முழுவதும் சளிப்பாங்கிவிடும் என்று நாம் காணுகிறோம் அப்போ சில நன்றால் என்ன அவன் அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியவன் என்று நாம் காணுகிறோம் அநேகருக்கு கிருமை வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவன் ஆசிரிக்கப்பட்டவர்களாக மாற்றக்கூடியவன் என்று நாம் காணுகிறோம் ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவன் என்று நாம் காணுகின்றோம் அது அப்படினால யார் காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய மேன்மையான காரியத்திற்காக பிரோஜனப்படுத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதைத்தான் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தில் நாம் இங்கே காணுகின்றோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள அதனால் புறப்பட்டு புறப்படும் யார் காத்துக் கொள்கிறார்களோ அவள் இருக்கிற வீட்டில் அவள் இருக்கிற ஊரில் அவர்கள் போகிற இடங்களில் வருகிற இடங்களில் பழகிற இடங்களும் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்து கொண்டால் உலக நல்ல ஒரு நண்பன் கிடைத்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக நல்ல ஆலோசனை கொடுப்பான் நல்ல புத்தி முதல சொல்லுவான் அவனுக்காக கவலைப்படுவான் நல்லாக மேன்மையடைய வேண்டும் என்று விரும்புவான் அதைவிட மேலாக தேவை கிருமை இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொண்டு செம்மையாக வைத்துக் கொண்டு அக்கிரம பிரவேசிக்காதபடி அதாவது காத்துக்கொள்கிற ஜெய்வூற்றுகள் புறப்படும் புறப்பட்டு ஓடும் என்று வேதம் சொல்லுகின்றது சில வறட்சியான பகுதியில் நாம் பஸ்ல போகும்போது பார்ப்போம் ட்ரெயின்ல போகும்போது பார்க்கிறோம் போகும்போது எங்க வறட்சியா இருக்கும் கொஞ்ச தூரத்தில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்கிற ஒருவர் ஒரு வீட்டில ஊர்ல ஒரு ஏரியாவில் இருந்தால் அந்த ஏரியாவுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அந்த ஏரியாவுக்கு செழுமை உண்டாகும் என்ன என்ன நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டு விரும்பியிருக்கிறார் தேவனுக்கு மயிமை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் புறப்பட்டு ஓடும் நன்மைக்கு திறப்போம் தீமைக்கு இருதயத்தை பூட்டி கொள்வோம் இரு தீமை பிரவசிக்காதபடி பார்த்துக் கொள்வோம் இருதயம் சுத்தமா முகத்தை பார்த்தாலும் தெரியும் ஒரு பிரி ஒரு வெளிச்சம் அவள் முகத்தில் இருக்கிறது நாம் காண முடியும் இருதயம் சுத்தமா இல்லாதவருடைய முகத்தை பார்த்தால் அவள் சிறப்பா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி அந்த முகத்தில் ஒரு டார்க்னஸ் இருக்கிறது நாம் வெளிப்படையாக வெளிப்பாடு இல்லாதவர்களே கண்டுகொள்ள முடியும் என்று நாம் பார்க்கின்றான் எப்படினாலும் அருமையான கத்தடைய பிள்ளைகளே இதனால் கற்றுடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது நான் இருதயத்தை பார்க்கிறேன் இல்லையெல்லோயா என்று வேதம் சொல்லுகிறது எப்படினாலும் அதற்காக நாம் கவலைப்படுவோம் நாம் அதற்காக என்னுடைய சுத்த எழுதி நமக்கு இல்லையே பிரயாசப்படுகிறோமா இல்லையே நாம் ஜபம் பண்ணுவோம் தாயுதராஜாவை சுத்த எழுதி தேனிலே சஷ்டி ஐயா நிலைவரமாக நீங்கள் சுத்தகம் ஆவியானவர் நிலவரமாக இருப்பீர்கள் நடந்து கொள்ளக்கூடிய கருவே எனக்கு தாறும் என்று நாம் கேட்போம் நமக்குள்ளே இருக்கிறவர் என்னாவியானவர் பரிசுத்தாவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் அவர் நமக்குள்ளே வந்திருக்கின்றார் அவருடைய வேலை என்ன பாவத்தை குறித்து வீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வேலைக்கு மயமதாக நாம் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரே அவயங்களாக இருக்கா நம்மளே ஒரு தவறு செய்தாலே என்னுடைய கை தவறு பண்ணிவிட்டால் நான் இல்ல என் கைதான் தப்பணும்னு சொல்ல முடியாது அது எப்படினாலும் சபையுடைய ஒருவர் ஒரு தப்பு பண்ணினாலும் முழு சபையம் முழு சரீரத்தும் பாதிப்பாக இருக்கும் என்பதையும் வைத்துக் கொள்வோம் கீழ்பிடிமல் தண்டிக்கப்பட்டால் முழு சபைக்கும் வேதனையும் உண்டு என்பதையும் நாம் அதில் அறிந்திருக்கின்றோம் அலையிலோயா மறுபடியும் நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக வைத்திருக்கின்றார் ஒரு அவையம் சந்தோஷப்படும் போது முழு சரீரம் சேர்ந்து சந்தோஷப்படும் ஒரு அவையம் முழு சரீரத்துக்கு அந்த பாடு உண்டு அந்த நிலையில் கற்று நம்ம இணைத்திருக்கிறார் இப்படி நம்ம எல்லாருடைய இறுதயங்களும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கட்டும் ஹலே சுத்த இறுதியத்தில் தேவ தர்சனம் உண்டாகும் ஹலே சுத்த இறுதயம் உள்ளவருடைய இதையத்திலிருந்து ஜீவன் ஓடும் என்று திருவாக்கு சொல்கிற அப்படினால ஆண்டவரை நான் சோதரர்கிறேன் இல்லையிலா இல்லையிலோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நான் இந்த ஆவிக்கிரிய நிலை அடைவதற்கு எங்களுடைய ஓர் மகிழ்ச்சிபுரம் மாவடி என்ற ஒரு அதுக்கு அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து இருபது கிலோமீட்டர் இருக்கும் நான் கால்நடையாகவே நடந்த பல வருஷங்கள் இந்த இடங்களில் போய் கிறனை ஆராதிக்க சென்றேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அங்கே என்ன வார்த்தை நமக்கு கிடைக்கும் என்கிறதையே இதை நோக்கி இருந்தோம் நான் பெருமைக்காக அல்ல அந்த ஆராதனையில போன உடனே போய் உள்ளே கண்ணை மூடுகிறதான் ஆராதனை முடிந்து ஆத்மா கத்தோத் என்று ஆமையன் போட்ட பிறகுதான் கண்ணை நாம் விழித்து பாக்குறது அப்படித்தான் நாம் அலைந்தோம் அப்படி அலைந்துதான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் போல வெளிச்சம் பெற்றுக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படினா நம்முடைய ஹிருயத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் சுத்தமாக வைத்துக்கொண்டு நாம் தேவனை தேட ஆரம்பிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே தேவ உண்டாக நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவன நதிகள் புறப்பட்டு ஓடும்யா இந்த நம்முடைய திருச்சபையில் ஒரு ஒரு சிலரால் பேர் அந்த ஜீவனை பெற்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஜீவ தண்டீரை எத்தனையோ பேர் அறிந்திருக்கின்றார்கள் ஒரு ஒரு மூலமாக ஒரு ஒரு மூலமாக ஒருவர் இப்படி நாம் இங்கே வந்திருக்கின்றோம் கருத்தராகி தேவன் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்ய போகிற அப்படினாலே ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் லேலோயா அலையலோயா அலேலோயா அலேலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக முந்தின நாள் மாலையில எனக்கு ஒரே ஆள் பிற மூன்று செய்திகள் கிடைத்தது மூன்று செய்திகளும் என்னை மிகவும் பாரத்து அமழ்த்துகிறதாக இருந்தது அப்ப அந்த ராத்திரியில என்கேஜ்மெண்ட் உண்டு அது மீட்டிங்கை நடத்த வேண்டும் எனக்கு அது அது நடத்த முடியாத அளவுக்கு அந்த பாரம் என்னை வந்து அமிழ்த்தினது எப்படி தேவ பலத்தை பெற்று அந்த மீட்டிங் நான் நடத்தி முடித்தேன் அது மாத்திரமல்ல அந்த பாறங்கள் ஒரு பக்கம் என்னை வந்து அமிழ்த்துகின்ற இடத்துல உள்ளத்தில் இருந்து இந்த குழந்தை மாதிரி ஒரு மகிழ்ச்சி என்னை அப்படியே மேற்கொண்டு அது என்னை ஆட்கொள்கிறதை நான் கண்டேன் அன்று மீட்டிங் நடத்தி முடித்தேன் காலையில் நான் வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு வந்து பேக்கு களை ஒரு போன் வந்தது அந்த போனில் நான் முந்தின கொண்ட பாரத்தினுடைய ஒரு ஒன்று சால்வாகிவிட்டது அந்த செய்தியில நான் அதை கேட்டேன் கேட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன் அப்புறம் மற்ற ரெண்டும் அவைகள் அப்படியே மாறிவிடும் என்று நான் எண்ணது மாத்திரமல்ல அது ஒரு பக்கம் என்னை அமிழ்த்து கொண்டு இருந்தாலும் உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னை ஆட்கொண்டு கொண்டே இருந்தது இன்றைக்கும் அதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கின்றது இந்த நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய சொந்த பலத்தினால செய்ய முடியாத ஒரு சுமடை அது இருக்கிறது என்பதை நான் அறிகின்றேன் அம்து மகிழ்ச்சி ஒரு ஆறுதல் என்று பாருங்க இயேசு சுவாமி மறித்து விட்டார் அப்படினால அவர் உயிர் தந்தது தெரியாமல் அவர் பேசிக்கொண்டே வருகிறாரு நமக்குள்ள மகளாத்திர்க்கு திருச்சிருந்தார் அவர் நம்ம காப்பாற்றுவது நினைத்தோமே அவர் விட்டு போய்விட்டார்கி அவர்கள் தகைத்துக்கொண்டே பேசிக்கொண்டு வருகிறாரே வரும்போது கூட ஒரு ஒரு பெரியாள் பேசிக்கொண்டே வருகிறார் அவர் யார் என்று அவர்கள் அறியவில்லை உயிரோடு இழந்ததை அவர்கள் கேள்விப்படவில்லை அறியவும் இல்லை பேசிக் கொண்டே வந்தார் குறிக்கப்பட்ட இடத்தில் வந்த பிறகு அவர் மறைந்து விட்டார் அப்புறம் அவர்கள் என்ன பேசிகொள்கிறார்கள் பாருங்க வாசிக்கலாம் வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய நமக்குள்ளே குழந்தை என்று சொல்லிக்கொண்டு அவர்தான் மறித்து விட்டாரே நமக்கு என்ன இருந்து பாருங்க அவரை பற்றிய நினைவு அவரை பற்றிய பேச்சு அவர்கிட்ட போகவில்லை அவருடைய எங்க இருந்து குழந்தைட்டு எரிந்தது அந்த மகிழ்ச்சி அவருடைய சத்தத்தை கேட்க கடவுள் என்று தெரியாது யாருன்றும் தெரியாது அந்த சத்தத்தை அவர்கள் அவருடைய ஒரு விதமான மகிழ்ச்சி குழந்தை விட்டு எறிகிறது இருதயத்தை செம்மையாக வைத்துக் கொள்ளும் அருமையான ஒரு உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் பாடுகளும் பிரயாசங்களும் நம்ம ஆட்கொள்ளும் என்பதை அறிந்திருக்கோம் இருதயத்தை நாம் செம்மையாக வைத்துக் கொள்ளும் இருதயத்தை செம்மையாக வைத்துக் கொண்டால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாடுகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி அதன் மத்தியில ஒரு மகிழ்ச்சி நாம் நாம் நாம் போ நமக்கு உலகத்தார் வித்தியாசம் செம்மையாக வைத்துக் கொள்வோம் அவர்கள் தேவனுடைய விசேஷத்த காரியத்துக்கு ஆக தெரிந்து கொள்ளப்படுவார்கள் என்று நாம் காண கண்டோம் இலையிலோயா தேவனுக்கு மயிமே சுத்தியத்தை நாம் காத்துக்கொள்வோம் அவர்களோடு தேவதம் எப்பொழுதும் இருக்கும் அவர்கள் எப்பொழுதும் தேவரை தரிசிப்பார்கள் தனித்திருக்கிறோம் என்று எண்ணமாட்டார்கள் தேவனுக்கு மயமே ஹலே இலயா ஹலே இலயா ஒரு நாற்பத்தாறு வருஷம் பாச நானும் ஒன்றாகவே இரட்டை பிள்ளைகள் மாதிரி இந்த ஒழித்து செய்தோம் ஒரு நாளும் மனக்கசப்புகள் வெறுப்புகள் ஏற்பட்டது இல்லை உழைத்து அப்படி செய்தோம் திடீரென்று அந்த போது எப்படி இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் நான் வந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை எதையும் அடைய வேண்டும் என்று விரும்பவும் இல்லை கடையை சுதைக்கும் அவர்கள் இப்படி இருப்பார்கள் நாம் இப்படி இருந்தது உழைத்து முடிச்சுட்டு பரவது பேர் நான் என்னன்ன ஒழிய வேறு ஒன்றையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை திடீரென்று மறைவிடம் எடுக்கப்பட்ட உடனே அதனால்தான் நான் சொல்கிறேன் அப்படி ஆகிவிட்டாலும் எங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கு மகிழ்ச்சி கண்ணை மூடினாலும் முடாவிட்டாலும் தேவன் கூட இருக்கிறது புறப்படுகிறது அநேகரை செழிப்படைய செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனப்படி நான் அருமையானவர்களே அந்த சீடர்கள் சொன்னார்கள் அவர் நம்மோடு பேசும்போது தேவன் ஒரு மனிதனோடு பேச ஆரம்பித்தால் ஹயத்திலே குழந்தை விட்டு அறியும் மகிழ்ச்சி பொங்கும் பாக்கியவான் யாருமே இல்லை அப்படிப்பட்ட நல்லா பாக்கியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருதயத்தை மாத்திரம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்வோம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக வைத்துக் கொள்வோம் இருதயத்தில் அதாவது இரண்டு அகம் பில்லிசூனிய பாவத்திற்கு உப்பாக இருக்கிறதான் அப்படிப்பட்ட இருதயம் இருக்குமானால் இந்த அனுபவம் இல்லை இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட நிலையை நாம் மாற்றிக்கொள்வோம் செய்வன பண்ண கூட பேசிக்கொண்டு நான் சொன்னேன் வந்து சர்க்கரை புலவர் என்று சொல்லப்படுகிற இந்த மாந்திரவாதி சங்கரன் கோயில் எங்களை இப்படிதான் போனால் கால் விழுந்து கும்பிடுவார் ஐயா வாங்க சாமி எப்படிம்பா நம்ம பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்கப்பா எல இலை கொண்டு சாமி மாதிரி சாப்பாடு கொண்டு ஸ்கூல்ல எங்களை ஆபீஸில் தங்க வைத்து விட்டு ஸ்கூலுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ரொம்ப தேவனுக்கு மயமே அருமையானவர்களே அது ரெண்டு அகம் பார்த்தாலும் ஒரு ரகம் இல்லாவிட்டால் இன்னொரு அகம் இந்த அகம் வந்து இந்த ஆசீர்வாதத்தை நம்மை தூரமாக்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு ஒரே இருதயம்தான் உண்டு அந்த ஒரு அகம்தான் இருக்க வேண்டும் அப்படினால அப்படிப்பட்ட இருதயத்தில் இந்த ஜீவ ஊர்த்திகள் புறப்படும் இந்த இருதயத்தில் தேவனோடு பேச ஆரம்பித்தவுடனே கொழுந்துமிட்டு எரிகிற அந்த பெரிய அனுபவம் நம்முடைய ஏற்படும் என் இக்கத்துடைய வார்த்தை சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு ஐக்கிய திருக்குளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் திமுக நேர்ம எழுதும் போது கண்டனத்திலெல்லாம் போய் கடவுளை ஆராதிக்காது சுத்த இயத்தத்தோடு யார் கத்தனை ஆராதிக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கத்தனை ஆராதி என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது மட்டும் வாசிக்கிறான் அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி கத்தரை கத்திரை தொழுதுகளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைமுடி இந்த காரியங்கள் சுத்திரத்தோடு கத்திரை தொழுதுகளுக்குதான் நீதி சமாதான அன்பு இவைகளெல்லாம் வரும் மற்றபடி கிடைக்காது அதில் அப்படின்னால நம்முடைய சபையை ஒரு சுத்த இறுதியமுடையவர்களாக மாற்றும்படியாக நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கும்படியாக ஆண்டு ஒரு சுத்தம் கொண்டு நம்மை ரஷித்திருக்கிறார் அலையலோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இங்கே வருகிறவர்களுக்கு இங்கே வருகிறவர்களுக்கு இந்த சுத்திரத்தோடு கத்திர தொழுதுகிறவர்களுக்கு நீதி அன்பு சமாதானம் மெய்யான இது கிடைக்கும் என்ன நாம் காணுகின்ற அதை பெற்றுக் என்று வேதம் சொல்கிறபடினாலே ஆண்டவரையை நான் சோதரிக்கிறேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயுமை உண்டாவதாக அருமையான பிள்ளைகளே இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவனாக ஒருவராக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நான் வைத்துக்கொள்வோம் ஹலே எலோயா ஹலையலோயா ஹலே இலோயா நேற்று கூட நம்முடைய சகோதரர் ஒருவர் சொன்னார் என்னுடைய கம்பெனியில் ஒரு புது கம்பெனி ஓபன் பண்ணி இருக்கிறது சேர்க்கிறார்கள் என்னை ஒரு ஆளாக சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார் பண்ணுகிற நேரத்தில் நமது ஆண்டவர் ஆயுத செலக்டன் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் நன்றாக தெரிந்தோம் பேர் இருக்கிறோம் இதற்குள்ள ஆண்டவர் விசேஷத்த காரியத்திற்கு என்று ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறவர்கள் உண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இருதயத்தில் தேவ விரும்புகிற அந்த மறைந்திருக்கிற குணம் அந்த மறைந்திருக்கிற கிரியும் வெள்ளினாலும் பொன்னினாலும் வெளியேறப்பட்ட அலங்கரியாமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணமே அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இளையலையா இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் இளையிலுயா அதுதான் அலங்காரம் அதுதான் அவர்களை உயர்த்து உயர்த்து உயர்த்தி மேன்மையான இதை கொண்டு போகும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினாலே அனைவரை நான் சோதனைக்கிறேன் வளர்ச்சியையும் நான் இவனை புறக்கணித்தேன் நான் இவனை புறக்கணித்தேன் பார்க்கிறபடி நான் பார்க்கிற இந்த நிலையில் நான் பார்க்கிறதில்லை மனுஷன் முகத்தை பார்க்கிறேன் முகத்தை பார்க்கிறான் பார்க்கிறார் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மனிதன் எப்பொழுதுமே வெளி தோற்றத்தை பார்க்கிறார் இளையலோயா நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் இளையலோயா இளையலோயா சாபி தாபிது ராஜா அவர் ஆடு மேய்க்கிற ஒரு எளிய பையனாக இருந்தார் அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் இந்த உத்தியோகத்துக்கு தகுதி உள்ளதாக இருந்தது கர்த்தர் அவரை உயர்த்தினார் இளையிலோயா தேவனுக்கு மையம அப்படி போல கத்திரிய பிள்ளைகளே நம்முடைய வைத்துக் கொள்வோம் சந்தோஷப்படும் நடந்து கொள்வோம் கர்த்த நம்மை ஆசிர் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்புள்ளகவரி புதிய நாகர்கோவில் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்